முனகநாந்தோதவன் நலமுலாபேனையன் அலசிசோதியோடிசுஷம் ரத்னப்பசோபிதாதிசிரீரல்கேயூராவிதம் கர்ணான்விதமண்டல பிரபலோபிதம் காஞ்சி கங்கணக்கிங்கணீரபயதம் ஷுண்டசாரோதய சித்தரா திருமணங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் மானுட வாழ்க்கை அமைவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மகத்தான கதைகள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலலாம் என்பதற்காகவே எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருள் பெண்ணின் நல்லாளோடும் காட்சியளிக்கின்ற உண்மையை நாம் அறிவோம் நாம் எத்தனைய தெய்வ திருமணங்களை கண்டாலும் அந்த திருமணங்கள் அனைத்தும் பெண்களினுடைய பெயராலே அமைந்திருப்பதை நன்றாக கவனிக்க வேண்டும் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் வள்ளி கல்யாணம் தெய்வயானை கல்யாணம் என்று எத்தனை தெய்வ திருமணங்களை கண்டாலும் எல்லாமே பெண்கள் பெயரால் அமைந்திருக்க என்ன காரணம் ஒரு திருமணமாவது ஆண் பெயரிலே அமையாமல் எல்லாமே பெண்களினுடைய பெயராலே அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சிந்திக்க வேண்டும் ஸ்ரீனிவாசன் கல்யாணம் என்று கூட அமைக்காமல் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று நாம் அமைத்திருப்பதனுடைய நோக்கத்தையும் உணர வேண்டும் இந்த உலகத்திலே பெண்மை என்பது கருணையை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய வடிவம் ஒரு பெண் ஆண்மகனோடு சேருகின்ற காலத்தில் தன்பால் இருக்கக்கூடிய கருணையை அந்த ஆண்மகனுக்கு தந்து அவனை செம்மையான வாழ்க்கை நடத்துவதற்கு உதவி புரிகின்றவள் அவள் என்பதை காட்டுவதற்காகத்தான் எல்லா திருமணங்களும் பெண்களினுடைய பெயராலே அமைந்திருக்கிறது அப்பேற்பட்ட திருமண வரிசையிலே கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் செய்து கொண்ட திருமணங்கள் இரண்டு ஒன்று தெய்வ கல்யாணம் மற்றொன்று வள்ளி திருமணம் முருகப்பெருமானுக்கு ஏன் இரண்டு திருமணங்கள் என்பதை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமாள் செய்து கொண்ட இரண்டு திருமணங்களிலே தெய்வ யானை இந்திரனுக்கு மகளாக விளங்குகிறவள் வள்ளிநாச்சியார் வேறுவகுளத்திலே பிறந்து நந்திராஜன் என்பவனுக்கு மகளாக வளர்ந்தவள் இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய பதவிகளிலே மிகவும் உயர்ந்த பதவி இந்திரப்பதவி இந்திரப்பதவி என்று சொல்லுகிற போது ஏதோ மேன் உலகத்திலே இருக்கக்கூடிய இந்தியனு நாம் நினைவிலே கொள்ளக்கூடாது மிகப்பெரிய சக்கரவர்த்தியை இந்திரங்கிற பெயராலேயே நாம் குறித்து வந்திருக்கிறோம் என்பதை நன்றாக மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் தேவர்களுக்கு தலைவனாக இருந்தால் தேவேந்திரன் அசுர்களுக்கு தலைவனாக இருந்தால் அசுரேந்திரன் மக்களுக்கு தலைவனாக இருந்தால் நரேந்திரன் ஆகவே இந்திரன் என்பது பொதுவாக தலைவன் எல்லாருக்கும் தலைவன் என்ற பொருளிலே வரக்கூடிய சொல் அப்படி பார்க்கிற போது உலகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி சக்கரவர்த்தி பதவி மனிதர்கள் வகிக்கக்கூடிய பதவிகளிலே மிகவும் தாழ்வான ஒரு பதவியாக கருதப்பட்டது வேணுவ பதவி இந்த இரண்டுக்கும் சான்று என்ன என்றால் நக்கீரர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறவனாக இருந்தாலும் அல்லது மிக மிக தாழ்ந்த பதவியில இருக்கிறவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் இன்றியமையாத சேவை இரண்டு அதாவது ஒன்று உண்பதற்கு நாலு அளவு உணவும் உடுப்பதற்கு இரண்டு ஆடையும் என்று ஒரு பாடல் பாடின அதுவே சமுதாயத்தில் மிக உயர்ந்தவராக இருந்தாலும் அல்லது மிக தாழ்ந்தவராக இருந்தாலும் என்று உச்ச நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் உதாரணம் சொல்லுகிற உச்சநிலைக்கு உலகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்கரவர்த்தி என்றாலும் தாழ்ந்த நிலைக்கு இரவிலும் பகலிலும் காட்டிலே சென்று வேட்டையாடுகின்ற வேடுவனாக இருந்தாலும் என்று குறிப்பிட்டார் தல்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்கொடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நறுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சால் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் என்ற இந்த வைப்பு முறையில் மிக உயர்ந்த பதவி இந்திரப்பதவி என்றும் மிக தாழ்ந்த பதவி வேடுவப் பதவி என்றும் நக்கீரர் சொன்னபடி உயர்ந்த பதவி இந்திரப்பதவி என்றும் தாழ்ந்த பதவி வேடுவப் பதவி என்றும் கொள்வதிலே தவறில்லை அந்த வகையிலே தெய்வ யானையையும் முருகப்பெருமான் திருமணம் செய்திருக்கிறார் என்றால் உயர்ந்த பதவிக்கு உரிய இந்திரன் மகள் தெய்வ தாழ்ந்த பதவிக்கு உரிய வேடுவன் மகள் வள்ளிநாச்சியாரையும் முருகப்பெருமான் ஒரு சேர ஏற்றுக்கொண்டதன் மூலம் உயர்ந்தாரையும் தாழ்ந்தாரையும் என்னுடைய சன்னிதியில் ஒரு சேர நான் என்கிற மகத்தான சத்துவத்தை காட்டுவதற்குத்தான் முருகப்பெருமான் இரண்டு திருமணங்களை செய்து கொண்டார் இரண்டாவத ஒரு தத்துவம் உண்டு திருமணத்தில் தெய்வ யானை நாச்சியார் தானாகவே முயன்று இந்திரன் துணையோடு முருகப்பெருமானை அடைந்தார் ஆனால் வள்ளி நாச்சியாரை முருகப்பெருமான் பரம கருணையோடு தானாகவே தேடிச் சென்று அடைந்தார் இந்த வேறுபாடு நமக்கு எதை விளக்குகிறது என்றால் உலகத்திலே மனிதர்கள் தங்கள் முயற்சியாலே கடவுளை தேடி போவது உண்டு அதை குறிப்பது ஜெய்வயானை திருமணம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெய்வப்பற்று கடவுள் பற்று தெய்வீக இலக்கியங்களிலே ஈடுபாடு ஆகியவையே இல்லாமல் உலகியல் வாழ்வையே முக்கியமாக கருதி வாழ்ந்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதேனும் ஒரு சம்பவம் மூலமோ நிகழ்ச்சியின் மூலமோ இறைப்பற்று உன்னத்திலே சில பேருக்கு ஏற்படுவது உண்டு அப்பேற்பட்ட மனிதர்களை இறைவன் தானாகவே தேடி வந்திருக்கிறான் என்று கூறும் ஆகவே ஜீவான் அதாவது மனிதன் தானாகவே முயன்று கடவுளை அடைகிறது என்கிற தத்துவத்தை விளக்குவது தெய்வயானை திருமணம் எல்லாமல்ல இறைவன் பரம கருணை கொண்டு தானாகவே உயிர்களை தேடி வந்து தான் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்துவது கொண்டு அந்த வகையிலே வழங்குவது வள்ளி திருமணம் வள்ளிவாட்சியாருடைய அவதாரம் மிக அற்புதமானது சிவமுனிவர் தன்னுடைய கண்களின் மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார் நல்ல வளமான மலைப்பகுதிகள் சூழ்ந்திருக்கின்ற தொண்டை நாட்டு பகுதியில் அமர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தபோது எதிரே ஒரு மான் ஒன்று விளையாடி மானை தன்னுடைய கண்ணினாலே பார்த்தபோது மானுடைய வயிற்றிலே ஒரு கரு வந்தது உழைந்து அந்த கருவை பெற்றெடுத்து வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தது நீண்ட காலமாக தனக்கு மகவு இல்லை என்று சமம் செய்து கொண்டிருந்த நம்பிதாவின் வேடுவர்களுக்கு தலைவன் வள்ளிக்கிழங்கு தோண்டி ஒரு குழியிலே அந்த குழந்தையை கொண்டு போய் பள்ளிநாச்சியா என்று பெயரிட்டு வளர்த்தார் இப்போது சிவமுனி தன்னுடைய பார்வையினாலே மானை நோக்கி மானுடை வலையிற்று கரு வந்தது என்றால் அது ஒரு தெய்வீக சம்பந்தம் இந்த உலகத்தில் தெய்வீக பாத்திரங்கள் அனைத்துமே அமானுஷ்யமான தன்மையிலே பிறந்தவை என்றுதான் சொல்வது வழக்கம் இந்த சாதாரணமாக மனிதர்கள் எந்த இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ வகையிலே தோன்றாமல் ஏதேனும் அதிசயமான முறையில் அல்லது வியப்பான முறையில் இன்னும் சொல்ல போனால் அறிவு கடந்த நிலை என்று சொல்வார்களே அந்த நிலையில் அமாலுஷ்யமான நிலைமையிலே தெய்வீக பாத்திரங்கள் தோன்றுவதற்கு காரணம் மனித சரீர சம்பந்தத்தோடு பிறக்கின்ற எந்த ஒரு பிறப்பும் குற்றமுடையாகத்தான் இருக்கும் என்பதால் மனித சரீர சம்பந்தம் இல்லாமலே தெய்வ பாத்திரங்கள் பிறக்கின்றன என்று நம்முடைய சார்ந்தோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது தமிழ் இலக்கியம் அல்லது இந்திய இலக்கியம் அல்லது தமிழ் புராணம் இந்திய புராணம் என்ற வேறுபாடு இல்லாமல் உலக இலக்கியங்கள் அனைத்திலும் அப்படித்தான் ஆகவே இப்போது சிவமுனிவர் அந்த மாணவித்தனுடைய கண்ணினாலே பார்த்ததை பட அரவு அழைய அலகுல் பாவையர் தம்பால் கடவுளர் புலர்ச்சி என்ன காட்சியில் இன்பம் பெய்து இந்த புணர்ச்சி சாதாரண மானுட புரட்சி அல்ல தெய்வீகத்தன்மை வாய்ந்தது என்பதை வளர்க்குவதற்காக கடவுளர் புணர்ச்சி என்ன காட்சியில் இன்பம் பேய்த்து என்று குறிப்பிட்டார்கள் அப்படி சிவமணிவருடைய மிகப்பெரிய தவத்தைக்கு வந்து பலினாச்சியார் இந்த உலகத்திலே அவகரித்தார் இங்கே தலைமையான அந்த வள்ளிநாச்சியாருடைய பிறவியினுடைய ஒரு தொடர்பை மிக அற்புதமாக கட்சியை புசி ஆச்சாரியார் வளர்த்துகிறார் திருமால் பெற்றடுத்த இரண்டு பெண் மக்கள் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்பவர்கள் தான் முறையே தெய்வ யானையாகவும் வள்ளிநாச்சியாராகவும் அவதரித்திருக்கிறார்கள் அந்த சுந்தரவல்லியை பார்த்து கைலாயத்திலே பரம கருணையின் முருகப்பெருமான் தெரிவித்தார் நீ நம்பிராஜன் என்கின்ற மானுடன் குளத்திலே வந்து மானுட குளத்திலே ஒரு பெண்ணாக பிறப்பாயாக உரிய காலத்தில் உன்னை வந்து நான் கைப்பற்றுகிறேன் என்று தெரிவித்தார் சிவபெருமான் பெற்றடுத்த மகனாகிய முருகப்பெருமான் சுந்தரவல்லியை பார்த்து நீ வள்ளி என்கிற பெயரோடு மானுட வர்க்கத்திலே வந்து பிறப்பாயாக என்று தன்னுடைய அம்மான் மகளாக வணங்கக்கூடிய சுந்தரவல்லியின் இடத்திலே தெரிவித்தார் அதன்படி வள்ளி இங்கே வந்து திரு அவதாரம் செய்திருக்கிறார் இதை கட்சியர் குறிப்பிடுகின்ற காலத்தில் நீ மானிடத்தில் வருகிறார் மான் இடத்தின் வயல் அடைந்தவள் அம்மான் இடத்தில் மானாகும் அம்மான் மகள் என்று குறிப்பிட்டார் சிலவருமானிடவருகின்ற மகனாகிய முருக கடவுள் நீ மாமன வர்க்கத்திலே வந்து பிறப்பாயாக என்று சொன்னபடி இங்கே வந்து வள்ளிநாச்சியார் திருமாவதாரம் செய்தார் வேடவர்கள் குளத்திலே ஒரு பழக்கம் திணைக்குளத்திலே பெண்களை காவல் காக்க வைப்பது அந்த வகையிலே வள்ளிநாச்சியாரை உரிய பருவத்திலே திணைப்புலத்திலே காதல் காப்பதற்காக நந்திராஜன் கொண்டு வந்து நிறுத்தினார் நிறுத்தலாமா எல்லாம் முருகப்பெருமானுக்கே உரியவளாக வழங்கக்கூடிய வள்ளிநாட்சியார் நம் எல்லாராலும் தொடரத்தக்க மிகப்பெரிய கடவுள் வடிவமாக வழங்கக்கூடிய வள்ளி நாட்டியார் அவர் ஏனைய பெண்களைப் போலேயே வேடவர் குளத்திலே பிறந்திருக்கிறார் என்பதற்காக கொண்டு போய் திணைப்புளத்திலே காவலுக்கு நிறுத்தலாமா என்கிற ஒரு ஐயம் பக்தர்களுக்கு ஏற்படும் கட்சிய புஷ்வாச்சாரியார் குறிப்பிடுகிறார் மல்லினாச்சியார் பெருமை நம்பிராஜனுக்கு முன்னரே தெரிந்திருக்குமானால் அவன் ஏழைய பெண்களைப் போல வள்ளினாச்சியாரை கொண்டு போய் திரைப்படத்திலே காவலுக்காக நிறுத்தி இருக்க மாட்டான் ஏதோ எளிமையாக ஒரு குழந்தை கிடைத்தது என்பதற்காக வழக்கம் எல்லா பெண்களையும் கொண்டு போய் திணைப்புணத்திலே நிறுத்துவது போல நிறுத்தி இருக்கிறான் என்று குறிப்பிட்டார் ஒரு அருமையான உதாரணத்தோடு ஒரு குருவி தன்னுடைய கூட்டை அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசி கொண்டது கூட்டி அலங்கரிக்க வேண்டும் என்றால் நல்ல பலபலப்பான பொருள்கள் தான் கூட்டியை அலங்கரிக்க முடியும் என்று அந்த குருவி பறந்து சென்று வீதியில கிடக்கின்ற காக்காய் என்று சொல்லுகிறோமே அப்படி கொஞ்சம் பலபலப்பாக இருக்கிற ஒரு பொருள் கிடைத்தது அதை கொண்டு வந்து கூட்டிலே வைத்துவிட்டது மறுபடியும் ஒருவரை சுற்றி போயிருக்கிற குருவி ஒரு கண்ணாடி தூண்டு ஒன்று வீதியிலே கிடந்தது அதையும் கொண்டு வந்து தன்னுடைய கூட்டிலே வைத்துவிட்டது மறுபடியும் ஒருவரை சுற்றி வந்தது மிகப்பெரிய மாணிக்க கற்கள் பொருந்திய ஒரு மோதிரம் ஒன்று கிடைத்தது அதையும் கொண்டு வந்து கூட்டிலே வைத்து விட்டது இப்போது இந்த குருவிக்கு சாதாரண காக்காய் பொண்ணுக்கும் மிகப்பெரிய மாணிக்க கல்லுக்கும் இடையிலே வேறுபாடு செய்யாததன் விளைவாக கொண்டு போய் இந்த மாணிக்க கற்கள் பொருந்தியிருக்கிற மோதிரத்தையும் கொண்டு போய் கூட்டிலே வைத்து விட்டது அதுபோல நந்திராயன் தனக்கு பிறந்திருக்கின்ற திருமகள் எல்லாராலும் வழங்கப்படுகின்ற வள்ளிநாச்சியார் என்பதை உணராமையின் காரணமாக கொண்டு வந்து திணைப்புளத்திலே காவலுக்காக நெருக்கிவிட்டார் காட்டில் எளிது உற்ற கடவுள் மணியைக் குணர்ந்து கூட்டில் இருள் ஓட்ட குறுகு உய்த்தவாறு என்றோ சீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தள்ளமுதை கையார் புனங்காக்க வைப்பதுவே தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாக விளங்கக்கூடிய தள்ளமுது வள்ளி நாசியாரை பூட்டு கையார் சாதாரணமாக புனங்காக்க வைத்தது எப்படி என்றால் மிக எ எளிமையாக காட்டிலே ஒரு மாணிக்கக்கள் கிடைத்தது என்று குருவி கொண்டு வந்து தன்னுடைய கூட்டிலே அலங்காரத்திற்காக ஒளி ஏற்படுத்துவதற்காக வைத்தது போலே பூட்டி சிலை கையார் புடங்காக்க வைத்தது காட்டில் எளிது உற்ற கடவுள் மணியை குணர்ந்து கூட்டில் இருள் ஒட்ட குருது வைத்தது போலே என்று குறிப்பிட்டார் அப்படி வள்ளிவாசியார் தனிப்புளசிலே இருக்கின்ற காலத்தில் முருகப்பெருமான் ஆற்கொள்வதற்காக போகிறார் புற உலகத்தினுடைய இது ஒரு காதல் என்றாலும் இது பரமான்மா ஜீவான்மாவை ஆட்கொள்ளுகின்ற காதலை விளக்குவது இப்போது முருகப்பெருமான் வள்ளிராட்சியாரை பார்ப்பதற்காக வருகிறார் அவருடைய தோற்றம் வேடுவ குளத்திலே இருக்கிற தோற்றம் காலிலே வீரக்கடல் இருப்பிலே கச்சி தன்னுடைய தோளிலே ஒரு மாலை கையிலே இழுத்து கட்டிய வில் நீல நிறமான கூந்தல் இந்த வடிவத்தோடு முருகப்பெருமான் வேடுவ வருகிறார் காலில் கட்டிய கடலன் கட்சி மாலை தோளினல் வரிவில் வாலியல் நீலக் குஞ்சியல் நெடிய வேடுவர் கோலத்தோடு தோன்றினல் முருகப்பெருமாருடைய வேடுவர் கோலத்தை வர்ணிக்கிற பொழுது காலிலே நீலக்கடல் கட்டியவராக இடுப்பிலே கட்சி கட்டியவராக அவர் வருகிறார் என்று குறிப்பிட்டார் பொதுவாகவே வேடுவர்களுக்கு உள்ள கோலம் இதுதான் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் அங்கு இந்த இடத்தில் கட்டிய மகத்தான சத்துவத்தை விளக்க வருகிறார் அதாவது முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரை காதல் செய்தார் என்பது பொருள் அல்ல வள்ளி கல்யாணத்தில் பரமான்மா ஜீவான்மாவை ஏற்றுக் கொள்ளுகிறது மிகப்பெரிய சித்தாந்தத்திற்கு இது ஒரு அடையாள அதை குறிப்பிடுகின்ற ஒரு அருமையான சொல் இந்த பாட்டிலே உண்டு காலில் கட்டிய கடலன் கச்சினன் மாலை தோழினன் முருகப்பெருமான் தன்னுடைய தோளிலே சுமந்து வரக்கூடிய மாலை என்கின்ற ஒன்றை குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியம் பொதுவாக உலகியல் வழக்கத்தில் நாம் ஆண்கள் அணிந்து கொண்டாலும் பெண்கள் அணிந்து கொண்டாலும் மாலை என்றுதான் சொல்லுகிறோம் ஆனால் சரியாக தமிழ் இலக்கியப்படி தமிழ் இலக்கணப்படி மரபுப்படி சம்பிரதாயப்படி அரவெடுத்து பார்ப்போமானால் ஆண்கள் அணிந்து கொள்ளுகின்ற காலத்திலே மாலை என்று சொல்லுகிற வழக்கம் இல்லை பெண்கள் அணிந்து கொள்ளுகிற போது அதற்கு மாலை என்று பெயர் ஆண்கள் அணிந்து கொள்ளுகிற போது அதற்கு தார் என்று பெயர் எல்லா இலக்கியத்திலேயும் தார் என்று ஒரு சொல் வருமானால் அது ஆண்கள் அணிந்திருக்கின்ற மாலையை குறிப்பது இப்போது முருகப்பெருமான் தன்னுடைய தோளிலே சுமந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றை குறிக்க வேண்டுமே தவிர மாலை என்று குறிப்பது பொருத்த அல்ல ஆனால் சட்சிய மாலை என்று குறிப்பிடுவதற்கு காரணம் அது நிரந்தரமாக முருகப்பெருமான் தன்னுடைய தோளிலே சுமந்து கொள்வது அல்ல பள்ளிவாசியாருக்கு கொடுப்பதற்காக வருகிறார் ஆகவே அந்த மாலையினுடைய முழு உரிமையும் மள்ளினாச்சியாருக்கே உரியது தற்காலிகமாக முருகப்பெருவான் கன்னிடத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதைப் பிரிப்பதற்காக மாலை தோழினர் என்கிற சொல்லை கட்சியிருக்கிறார் ிருக்கும் இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் கொடுக்க போவது எது தன்னுடைய தோழிலே தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற மாலை என்றால் முருகப்பெருமான் பரமான் வடிநாச்சியார் ஜீவான்மா என்றால் இந்த இடத்திலே மாலை என்பது இறைவன் உயிர்களுக்கு அருளக்கூடிய அருளை குறிக்கக்கூடிய ஒரு சின்னம் இறைவனுடைய பிரசாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சின்னம் நாமெல்லாம் திருக்கோயிலுக்கு போய் வணங்கிவிட்டு மீடுகிற போது இறைவனுடைய பிரசாதமாக மலர்களைத்தான் பெற்றுக் கொண்டு வருகிறோம் என்பதை இந்த இடத்தில் மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே முருகப்பெருமான் சுமந்து வரக்கூடிய மாலை அது பரவாயில்ல ஜீவான்மாக்களுக்கு அருளுகின்ற அருளை குறிப்பதற்கு ஒரு சின்னம் இது அருணகிரியாருடைய ஒரு அற்புதமான பாடலிலேயும் காணலாம் அருணகிரியார் திருச்செந்தூரை போய் பார்த்தார் நிறைய மழை பெய்ததன் விளைவாக ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வயலுக்கு வந்து வருகிற போது அவற்றோடு அந்த தண்ணீரினுடைய வேகத்தோடு கூட வந்து சேர்ந்த மீன்கள் எல்லாம் வயலிலே நிற்கின்றன பல மீன்கள் ஒன்றாக சேர்ந்து நிற்பதனாலே ஏற்பட்ட போராட்டத்தில் நெற்பயிர்கள் எல்லாம் கடித்து கடித்து அந்த ரயிலே வீழ்த்தப்பட்டன செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயட் கோயில் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு முன்பாக நின்று கொண்டு அருணகிரியார் பார்க்கிற போது திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று விட்டு திரும்பிருந்த பெண்கள் சில பேருடைய முகங்கள் வாரி கிடக்கின்றன என்ன காரணத்தினாலே வாரி கிடக்கின்றன எல்லாம் முருகப்புரவான் அணிந்திருக்கின்ற கடம்ப மாலை இருக்கிறதே அதிலே ஒரு இதழ் ஒரு பூ தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் முகம் பாடி கிடக்கிறது தேங்கடம்பின் மால் பட்டு அடிந்தது உள்ளே சென்று திரும்புகின்ற பூங்குடியார் மனம் என்றால் இறைவனுடைய பிரசாதம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் வருந்துகிறார்கள் என்பது பொருள் ஏதோ மலர் கிடைக்கவில்லை என்றால் தலையிலே சூடிக்கொள்வதற்கு அல்ல தலையிலே சூடிக்கொள்வதற்கு தேவையான மலர்களை தத்தம் கணவரை விட்டு கடையிலேயே வாங்கிக் கொள்ளலாம் பெண்கள் எல்லாம் மலர் கிடைக்கவில்லை என்பதற்காக முகம் வாடியிருக்கிறார்கள் என்றால் முருகப்பெருமானுடைய அருளுக்கு பிரசாதமாகிய மலர் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வாடுகிறார்கள் என்று பொருள் ஆகவே முருகப்பெருமான் சுமந்து கொண்டு வரக்கூடிய மாலை வள்ளிநாச்சியாருக்கே உரியது அது அருளை பிரிப்பதற்கு சின்னமாக இருப்பது காலில் கட்டிய கடலன் கச்சினன் மாலை தோழினன் வரிவில் வாழியல் நீலக்குஞ்சியல் நெறிய வேடுவ கோலத்தோடு தோன்றினர் அப்படி என்று மருத போல தோடி இருக்கிற முருகப்பெருமான் வள்ளினாச்சியாரை வந்து பார்த்து மான் ஒன்று வந்ததா என்று கேட்டார் பொதுவாக கலைவியிடத்திலே தலைவன் பேசுவதற்கு ஏதேனும் ஒரு காரணம் வேண்டும் இங்கே முருகப்பெருமான் வள்ளினாட்சியாரிடத்திலே பேச வேண்டும் என்பதற்காக தான் அடித்த மான் ஒன்று வந்ததா என்று கேட்டார் ஆனால் வள்ளிநாச்சியார் பேசவில்லை எப்படியாவது வள்ளிநாச்சியார் தன்னிடத்திலே பேச வேண்டுமே என்று முருகப்பெருமான் பன்முறை சுற்றி சுற்றி வந்து பேசுகிற என்னை பார்த்து பேசக்கூடாதா என்னை பார்த்து சிரிக்கக்கூடாதா என்னை பார்த்து ஒரு முறை நிமிர்ந்து விழிகளால் நோக்கக்கூடாதா இப்படி எல்லாம் செய்யாமல் இருந்தால் கிரகதாரத்தினாலே நான் என்னுடைய உயிரையே நீட்டுக் கொள்வேன் என்றெல்லாம் பேசுகிறார் முருகப்பெருமான் இது உலகியிலே சாதாரணமாக ஒரு தலைவன் தலைவியை பார்த்து தன்னுடைய காதல் வேகத்திலே பேசுகிற பேச்சு போலேதான் அமைந்திருக்கும் ஆனால் இது சாதாரண காதல் பாடல் அல்ல நாமல்ல முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாரை காதலிப்பது போல புறக்கறி அமைந்திருந்தாலும் பரமன்மா ஜீவான் நோக்கி பேசுவதாகவே இதற்கு பொருள் நாம் தேட வேண்டும் முருகப்பெருமான் இப்போது வள்ளிநாச்சியாரை பார்த்து என்னை பார்த்து நீ மாட்டாயா முருகன் புரிய மாட்டாயா விழியாறை நிமிர்ந்து நோக்க மாட்டாயா என்னிடத்தில் சில வார்த்தைகள் பேச மாட்டாயா இப்படி நீ செய்யாமல் இருப்பாயானால் பிறகு நான் என்னுடைய உயிரை நீத்து விடுவேன் பின்னாலே நீ வருந்து பேசியிருக்கிறானே பேசியிருக்கே என்று வருந்து பழி ஒன்று நின்பால் வந்தி சேரும் என்று வண்டி ஆச்சாரிடத்தில் முருகப்பெருமார் சொல்லுகிறார் ஆனால் இதற்கு பொருள் அது அல்ல இந்த பரமாத்மா ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஜீவான்மாவுக்கு மறைமுகமாக உணர்ச்சியின் மூலம் உணர்த்துகிறார் என்ன உனக்கு தெய்வ பற்றி இல்லாமல் இவ்வளவு காலத்தை நீ கடத்தி விட்டாய் உலகில் வாழ்க்கைய காலத்தை நீ கடத்தி விட்டாய் ஆனால் இனிமேலாவது எப்பொழுதாவது ஒரு நீ செல்லுகின்ற பொழுது இடைவழியிலே காணக்கூடிய கடைசி காலத்திலே தெய்வ வணக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பால்பட்டு விட்டது என்று பழி ஒன்று நின்பால் வந்து சேரும் என்று ஜீவான் பரமான் அமைத்துக் கொண்டு இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்படி வள்ளி நாசியாருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய காதலை தந்திப்பதாக அமைந்திருக்கிற தகுதியிலே பரமாத்மா ஜீவான் தன்னுடைய அருளை உணர்த்துகின்ற எச்சரிக்கையாகவே இந்த பாடல் அமைந்திருக்கிறது இப்போதும் வள்ளிநாசியார் பேசவில்லை ஆனால் எதிர்பாராத நம்பிராஜன் குளத்திலே காவலுக்கு நிற்கின்ற தன்னுடைய மகளுக்கு தேன் துணை ஆகிய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேதவர்கள் வந்துவிட்டார் இந்த நேரத்தில் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் இந்த வேலை என்று ஒரு பெரிய கதை ஏற்பட்டு விடுகிறது வள்ளிவாசியாருக்கு அவள் முருகப்பெருமானை பார்த்து வேதுவரை பார்த்து அப் அப்பா வருகிறார் அப்பா வருகிறார் என்று பரபரப்பாக அவள் தெரிவித்தார் ஆனால் இந்த நேரத்தில் முருகப்பெருமான் போவதாக இல்லை எப்படியாவது வேடுவரை காப்பாற்றியாக வேண்டும் என்று வள்ளிவாசியாரு கூறுவிருப்போம் பள்ளாச்சாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமான் ஒரு பெரிய வேங்கை மரமாக நின்றார் அந்த வேங்கை மரத்தின் அடிப்பாகங்கள் எல்லாம் வேதங்கள் நடுமரம் எல்லாம் சிவ ஆக்கமங்கள் கலைகள் எல்லாம் அறுபத்தி நான்கு கலைகள் அப்பேற்பட்ட சோசத்தோடு கூட முருகப்பெருமான் இருக்கிறார் அடிமுதல் மறைகளாக நடுவன் ஆகமது ஆக அந்த கலைகளெல்லாம் கலைகளாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்றால் இங்கே வேடுவன் என்கின்ற தனி மனிதன் ஒருவனை பற்றி நாம் சிந்திக்கக்கூடாது இறைவனாகிய பரமாத்மாயின் வரை மீண்டும் கட்சியப்பன் நினைவுபடுத்துகிறார் வேதங்கள் எல்லாம் வேர்கள் ஆகமங்கள் எல்லாம் நடுமரங்கள் அறுபத்தி கலைகளும் கலைகளாக அப்பேற்பட்ட தோற்றத்தோடு கூட இலங்கை மரமாக முருகப்பெருமான் நின்றார் நந்திராஜன் வந்தவன் வியந்து போய் காட்டான் இவ்வளவு காலம் இந்த மரம் இங்கே இல்லையே எப்படி வந்தது என்று கேட்டால் வள்ளினாச்சியார் தெரிவிக்கிறார் அது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா ஆனால் அது இருப்பது எனக்கு தோன்றா துணையாக இருக்கிறது என்று மல்லினாச்சியார் தந்தையின தெரிவிக்கிறார் தன்னிடத்திலே பேச வேண்டும் என்று பலமுறை கேட்டுக்கொண்ட வேடுவனிடத்திலே பேசாத வள்ளினாச்சியார் அல்லது பேச விரும்பாத வள்ளினாச்சியார் தற்போது வேடுவனை தன்னுடைய தந்தை நம்பிராஜினிடத்திலே இருந்து காக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு என்ன காரணம் தான் தான் பேச விரும்பவில்லையே தன்னுடைய தந்தை நந்திராஜன் இடத்திலே சொல்லி தன்னிடத்தில் வேடுவன் வந்து தவறாக பேசுவதாக வள்ளிநாச்சியார் சொல்ல வேண்டியதுதானே அப்படி இருக்கிற போது தந்தையின் இடத்திலே இருந்து வேடுவனை காக்க வேண்டும் என்று வள்ளிநாச்சியார் விரும்புவதற்கு என்ன காரணம் இங்கேதான் அருமையான தத்துவம் வெளிப்படுகிறது ஜீவான்மா பரமான்மாவை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அதைப்பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது புரிந்து கொள்ளூடிய பக்குவம் வருகிற போது பரமான்மாவை தான் காக்க வேண்டும் பரமான்மாவினுடைய சிலாரூபத்தை காக்க வேண்டும் என்ற உறகியலிலே ஒருவர் நினைப்பதை விளக்குகின்ற பகுதி இந்த பகுதி இப்போது நம்பிராஜனுடைய ஒரு வார்த்தைக்கு இணங்க வள்ளிநாச்சியார் முருகப்பெருமானை காக்க வேண்டும் என்று கருதாமல் தானாகவே காக்க வேண்டும் என்று கருதுவதற்கு காரணம் ஜீவான்மாவுக்கு பரமான்மாவிலே வரக்கூடிய விருப்பத்தை காட்டுவது அடுத்தபடியாக முருகப்பெருமான் வேணுவ கோலத்தை நீங்கி ஒரு நீண்ட முதிய அந்த வடிவத்தோடு கூட வருகிறார் நாடு புகழக்கூடிய சைவ வேதியர் வடிவத்தோடு வந்து வளிநாட்சி ஆறு அந்த நேரத்திலே நந்திராஜனும் உடன் இருக்கிறார் முதியவராகிய அந்தலரை பார்த்து எங்கே வந்தீர் என்று கேட்டபோது நீண்ட கால வயதுகள் தனக்கு தந்த அனுபவத்தை எல்லாம் எண்ணி பார்த்து தெவத்தை நினைக்க வேண்டும் ஆகவே தீர்த்து யாத்திரை போக வேண்டும் என்று புறப்பட்டு வந்திருப்பதாக கிழ வேதியர் தெரிவிக்கிறார் நீண்ட தனி மூப்பு அகல நெஞ்ச இருள் நீங்க தான் தீர்த்து யாத்திரை புறப்பட்டு வந்ததாகவும் வருகின்ற வழியிலே இந்த மலையிலே தங்குவதற்காக வந்ததாகவும் தெரிவிக்கின்றார் தீர்த்து யாத்திரை என்பது மிக முக்கியமான குறிப்பு பரமான்மாவுக்கும் ஜீவான்மாவுக்கும் இடையிலே உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு கருவியாக இருப்பது தீர்த்த யாத்திரை நம்மில் பல பேர் தீர்த்த யாத்திரை போகின்றோமே அதற்கு முக்கியமான காரணம் அதுதான் தீர்த்தம் அல்லது தண்ணீர் அல்லது புனிதமான நதிகள் இறைவனுடைய கருணையை குறிக்கின்ற சின்னங்கள் தண்ணீருக்கும் கடவுளுக்கும் இடையிலே பல ஒற்றுமை உண்டு எப்பொழுதும் தண்ணீர் மேட்டிலே இருந்து பள்ளமடையாகத்தான் பாயும் அதுபோல எல்லா விதத்திலேயும் தன்னை தாழ்ந்தவராக கருதுகின்றவர்கள் யாரோ அவர்கள் உள்ளத்திலேதான் இறைவன் வருகிறார் தாக தண்ணீரைக் கொண்டுதான் உலகத்திலே உள்ள எல்லா உணவுப் பொருளையும் அடைகிறோம் தண்ணீர் தன்மையும் உணவுப் பொருளாகவும் கொள்ளுகிறோம் அதுபோல இறைவன் இடத்திலே சென்று தனக்கு உலகியல் பொருள்கள் எல்லாம் வேண்டும் என்று கற்கின்றவர்களும் உண்டு இறைவனை வேண்டும் என்று கற்கின்றவர்களும் உண்டு மூன்றாவதாக தண்ணீர் செஞ்சிருக்கின்ற குளத்தில் நல்லவர் தீயவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆண்கள் பெண்கள் இரவு பகல் என்ற வேறுபாடு இன்றி எல்லாரும் அந்த தண்ணீரை சுய்த்து வாழ்வதைப் போலே இறைவனுடைய பெரும் கருணையையும் நல்லவர்கள் தீயவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இன்றி எல்லாரும் அனுபவித்து மகலாம் அடுத்தபடியாக தண்ணீர் சிறிய துவாரம் கிடைத்தாலும் உள்ளே நுழைந்து விடுவதைப் போலே இறைவன் தன்னை அதிகவன் நினைத்தவுடனே இதயத்திற்குள்ளே வந்து நுழைந்து விடுகிறார் மேலாக தண்ணீருக்கு குணம் மனம் நிறம் என்பது இல்லை அதுபோல கடவுளும் சொல்லாலோ அல்லது சுட்டப்பட முடியாதவன் ஆனால் தண்ணீர் எந்த வண்ணத்தோடு சேருகிறதோ அந்த வண்ணத்தோடு மாறிக்கொள்வது போலே இறைவன் எங்கே அவதரிக்கிறானோ அதற்கு தகுந்தார்கோ தன்னை மாற்றிக்கொள்கிறான் ஆகவே கடவுள் தண்ணீருடைய வடிவத்திலே உலக உயிர்களுக்கு காட்சி அளிக்கிறான் என்பது மிகப்பெரிய தத்துவம் ஆகவே கீர்த்தி யாத்திரை போவதென்றால் இறைவனுடைய கருணைக் கூலத்திலே நீராடுவது என்று பொருள் அப்பர்சாமிகளும் இந்த கருத்தை மிக அருமையாக தெரிவிக்கிறார் கீர்த்தி யாத்திரை போகின்றவர்கள் இறைவனோடு தனக்கு ஒரு அன்பு இருப்பதை நன்றாக உறுதிப்படுத்திக் கொண்டு பிறகு தீர்த்தி ஆத்திரி போக வேண்டும் அன்பு இல்லாமல் இறைவனை வழங்குவதோ தீர்த்தி ஆத்திரி செய்வதோ ஓடுகிற தண்ணீரை ஓட்டைக் குடத்து ஒன்றிலே பிடித்து மூடியை போட்டு மூடி வைத்து விட்டால் எப்படியோ அப்படித்தான் என்று தெரிவிக்கிறார் கோடி தீர்த்தம் கலந்து கொளித்து அவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையே ஓடும் நீரினை ஓட்டைக் குடத்து அட்டி மூடி வைத்திட்ட முர்கரை ஒக்குமாள் என்பது அப்பசுவாமிகளினுடைய வாக்கு தீர்த்தம் என்பது எரிவனுடைய கருணையை குறிப்பது என்பதைத்தான் மாணிக்கியவாசக சுவாமிகளும் தெரிவிக்கிறார் நோன்பு நோக்கின்ற பெண்கள் போய் நீராடுகின்ற பொய்கையை சொல்ல வருகிற போது குவளைப்பூக்கள் தாமரைப்பூக்கள் தண்ணீர் பாம்புகள் சங்குகள் தங்கள் பொற அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு நீராடுகின்றவர்கள் இவர்களெல்லாம் வந்து அந்த பொய்கையில் இருப்பதனால் இது பரமசிவனையும் பார்வதியும் போல இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் தாமரை பார்க்கிற போது சிவபெருமானுடைய திருமுகம் நீல நகமாக இருக்கிற குவலைப்பூக்களை பார்க்கிற போது சிவபெருமானுடைய திருநீலகண்டம் பாம்புகளை பார்க்கிற போது சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கின்ற பாம்புகள் புறஅழுக்கை நீராடுகின்றவர்கள் இவர்களை பார்க்கின்ற போது தங்களுடைய அகழகுக்காக ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக சிவபெருமான் வணங்குகிற பக்தர்கள் இவர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் ஆகவே செங்குமண மலர்கள் தாமரை மலர்கள் இவையெல்லாம் சிவபெருமானை நினைவுபடுத்துவதால் எங்கள் திரானும் எங்கள் திராட்டியும் எவ்வாறு இருப்பார்களோ அதுபோல இருக்கின்ற பொங்குமடு என்கிற சொல்லை மாணிக்கவாசகர் பயன்படுத்துகிறார் ஆகவே கீர்த்தி போவதாக கிழவேதியர் வடிவத்திலே வந்த முருகப்பெருமான் தெரிவிப்பது ஜீவான்மாவையும் பரமான்மாவையும் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் நீண்ட சனி மூப்பு அகல நெஞ்ச இருள் நீங்க தான் புறப்பட்டு வந்த தீர்த்தி அந்த குமரி ஆகிய வள்ளிநாச்சியார் வாழ்கின்ற மலையையும் தரிசிப்பதற்காக வந்ததாக அந்த கிழவேதியர் தெரிவிக்கின்றார் இப்போது நந்திராஜன் அந்த கிழவேதியர் தன்னுடைய மகள் வள்ளினாச்சியாருக்கு சில காலம் காவலாக இருக்க வேண்டும் என்று கேட்டு காவலாக இருக்குமாறு சொல்லி அந்த கிழவேதியார் இது ஒரு முக்கியமான இடம் இப்போது கிழவேதியை வள்ளினாச்சியாருக்கு காவலாக ஏற்படுத்தி கொடுத்து இருப்பது நந்திராஜன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பரமான்மாவுக்கும் ஜீவான்மாவுக்கும் உள்ள தொடர்பை ஒரு குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை காட்டுவது நன்விராஜன் வள்ளினாச்சியாருக்கு கிழ வேதிய காவலாக வைத்தது குரு இல்லாமல் இந்த உலகத்தில் எது ஒன்றுமே நடப்பது இல்லை என்கிற குறிப்பை காட்டுவது தொடர்ந்து இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் விதியங்கள் இணைந்திருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து